மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹு இந்த ஆயத்தின் ஊடாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறார் இதற்கு முந்தின ஆயத்தின் ஊடாக எப்படி இருப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகளின் பக்கம் அவர்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுக்கு முன் எடுத்துரைக்கப்பட்டால் அவர்களுடைய ஒரே ஒரு வார்த்தை ஐ அமே நாங்கள் கேட்டுவிட்டோம் வழிபடுவோம் வழிபட்டு விட்டோம் என்பதாகத்தான் இருக்கும் வெறுமனே நல்லவைகளை கேட்பது மாத்திரமல்ல நல்லவைகளை கேட்டு வழிபடுவது அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது ஒரு மிக முக்கியமான பணி என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்திவிட்டு யாரு கேட்டு வழிபடுவார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அவர்களுக்கு தான் யுத்திகிடைக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு அவன் இதை இப்படி வலியுறுத்துகிறான் அல்லாஹரெல்லாம் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிப்படுகிறார்களோ செய்கிறார்களோ கட்டுப்படுகிறார்களோ அல்லாஹுவை பயப்படுகிறார்கள் அல்லாஹவை அஞ்சிக் கொண்டே இருக்கிறார்கள் மேலும் அவனை தக்குவா செய்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அவர்கள்தான் ஜெயசீடர்கள் இங்கே அல்லாஹ் ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு நாலு விடயங்களை அல்லா நிபந்தனையாகி வைத்திருக்கிறான் நாலு விடயங்கள் எந்த மனிதனுடைய வாழ்வில் இருக்குமோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் இங்கே அழகாக சொல்லுகிறார்கள் முதலாவது நிபந்தனை அல்லாஹுக்கு வழிப்படுவது அல்லாஹுக்கு வழிபடுவது கஷ்ட காலத்தில் மாத்திரமல்ல ஞாபகத்துகள் நிறைந்த காலத்தில் மாத்திரமல்ல எல்லா சந்தர்ப்பத்திலும் நிலைமைகள் எப்படி மாறுபட்டாலும் சரி சாதகமான பாதகமான நிலைமைகள் உருவானாலும் சரி எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கலாம் நோயில்லாத தேக ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய கட்டமாக இருக்கலாம் செல்வத்தில் இருக்கலாம் வறுமையில் இருக்கலாம் எப்படிப்பட்டொரு நிலையில் இருந்தாலும் இதா நான் அல்லாஹுக்கு ஒளிப்படுவேன் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லுகிறான் ஒன்றோ அல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடியது பொறுமையாக இருக்கும் அப்படி அல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடியது சுக்குர் அதாவது நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருப்பதாக இருக்கும் இந்த ரெண்டு நிலைமையைத் தவிர மூணாவது நிலைமை மனிதருக்கு ஒருபோதும் ஒன்றோ சோதனைக்குரிய காலமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் அங்கே சில ஞானத்துகள் சில இன்பங்கள் சில சுவண்டிகளை அல்லாஹ் சுஹானா எங்களுக்கு தந்திருப்பான் எது எப்படி இருந்தாலும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு ஒளிப்பட வேண்டும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுடைய பேச்சை மீறக்கூடாது அல்லாஹுடைய அல்லாஹ் இட்டிருக்கக்கூடியகளை நாங்கள் தாண்டி போகக்கூடாது எதுக்கு பெயர் இத்தா அதுல்லா அல்லாஹுக்கு வெறுமனை அல்லாவுக்கு வழிபட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடியதே வணக்க வழிபாடுகளில் மாத்திரமல்ல எப்பொழுதுமே இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது மக்களுடைய யதார்த்தத்தில் மக்களுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடியது தொழுகையும் விவாதத்தும் வணக்க வழிபாடுகளும் மாத்திரம்தான் அது மாத்திரமல்ல இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு வழிகாட்டி இருக்கிறது அது மனிதனாக வாழக்கூடிய மனிதனுக்கும் வழிகாட்டி இருக்கிறது அதே மனிதன் களிமாற்றி முஸ்லீமாக வாழ்கிறானா அந்த முஸ்லிமுக்கும் வழிகாட்டி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே மனிதன் நேயத்தை கட்டி எழுப்புவது எப்படி மனிதனுக்கு மத்தியில் பரஸ்பரத்தை எப்படி கட்டியெழுப்ப முடியும் மனித நேயம் நிறைந்த ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்க முடியும் குரான் இவைகளுக்கெல்லாம் மிகவும் அழகான முறையில் அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹுடைய புத்திமதிகளை எங்களுக்கு குரான் கண்டிக்கொண்டே இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அல்லாஹுக்கு வழிபடுவது அல்லாஹுக்கு கட்டுப்படுவது ரெண்டாவது அல்லாஹ் அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவது அவைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இவைகளை எல்லாம் விட்டு தடுத்தார்களோ அவைகளை விட்டு முற்றும் நீங்கள் உங்களை தவித்து உங்களை பாதுகாத்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரான் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ஒரு பகுதி அது நவிக்கு வழிபடுவதென்றால் நவியை கட்டுப்படுவதென்றால் அதுல ரசூல் அல்லாஹோ அலைவசல்லுடைய எங்களுக்கு தேவைப்படுகிறது சில மக்கள் குரான் மிகச் செறிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது நீங்கள் அல்லாகுவை நேசிக்கை அன்பு வைக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே உலகத்தில் ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளத்தின் அல்லாஹுடைய அன்பு எப்பொழுதுமே மிதந்திருக்கும் அல்லாஹுவை அவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹுடைய அன்பை உள்ளத்தில் எப்பொழுதுமே மிகம் என்றால் உலகத்தில் அல்லாஹுடைய அன்பு உள்ளத்தில் வராத அவர் உண்மையான முஸ்லீமாக முடியாது எனவே தன் அன்புக்குரிய சகோதரர்களே தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது எனவே தான் குரான் சொல்லுகிறது ஒமையுலவு யார் அல்லாஹுக்கு வழிபட்டு ரச எங்களுக்கு சொல்லுகிறான் அந்த கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய முறையை ரசூருல்லாஹி சல்லா அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் நான் தொழுவது போன்றே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்னுடைய ஹஜ்ஜை போன்றே உங்களுடைய ஹஜ்ஜை ஆக்கிக் கொள்ளுங்கள் நான் குடும்பம் நடத்துவது போன்றே நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் நான் வியாபாரம் வழிகாட்டியது போன்றே நீங்கள் வியாபாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அகலாக்கை போன்று குணங்களை போன்று என்னுடைய பண்பை போன்று அகலா பண்பு உடையவர்களாக நீங்கள் உங்களுடைய பண்பையும் குணத்தையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சல்லு அலைசலுக்கு சுட்டிக்காட்டியிருக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதனால தன் சகா வாக்கள் ஒரு விடைய சொல்லும் பொழுது கூட எப்படி சொல்லுவாங்க நான் கண்டேன் அதிபதி அல்லாஹோ தாலானு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் தாடி தண்ணி எடுத்து முகத்தை கழிவதற்கு பிறகு தண்ணி எடுத்து தாடிக்குள்ள போட்டு தாடியை குடைந்து கழுவினார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இப்படித்தான் அணிவ செல்லும் அவர்கள் சகாபாக்கள் நூத்துக்கு நூறு அணு அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஹதரத் ரசூல் உள்ளாகி சல்லோ அணிவரசைய உடை நடை பாவனை அனைத்தையுமே பின்பற்றினார்கள் அனைத்தையுமே எடுத்து நடந்தார்கள் எனவே தான் இத்தாத்தொர் ரசூல் எங்களுக்கு மிக முக்கியமானது அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபடுவது வெறுமனை அன்புக்குரிய சகோதரனை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்றே வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல நிலைமைகள் மாறுபடும் பொழுது நிலைமைகளில் ஒரு வகையான கொந்தளிப்பு பதட்டம் ஏற்படும் பொழுது இலங்கையில் வாழக்கூடிய எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு வகையான பதட்டத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஒரு வகையான ஒரு வகையான பல வகையான சவால்களுக்கு நாங்கள் முகம் வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் சவால்களை நாங்கள் இருக்கக்கூடிய சவால்களை சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்துவோம் எதற்கு சந்தர்ப்பம் இஸ்லாத்தை மாற்றோ மதத்தை சார்ந்த மக்களுக்கு சொல்லுவதற்கு இஸ்லாத்தை பற்றி மாற்று மத மக்களுடன் கலைப்பதற்கு ஏன் என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பம் இதுதான் எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பற்றி கேட்பார்கள் இது எதற்கு இது ஏன் இது எப்படி இப்பொழுது குரானை கேட்டு வருகிறார்கள் ஒரு ஒருபோதும் இல்லாத அளவுக்கு மாட்டு மதத்தைச் சார்ந்த சகோதரர்கள் குரானை தேடி வருகிறார்கள் எங்களுக்கு குரானை குறுஞ்சலே பார்ப்போம் இந்த குரானை நாங்கள் வாசிக்க விரும்புகிறோம் குரானை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் யாருக்கும் எதையும் எழுதலாம் பேசலாம் ஆனால் வாசிக்கக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களும் உங்களுடைய பேச்சை நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உங்களுடைய அர்த்தமல்ல அவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு பேச்சை வைத்து அவர்கள் ஒன்றை சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் அவர்கள் ஒன்றை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பார்கள் இப்படித்தான் நாங்கள் சொல்லுகிறோம் உலகத்தில் சல்மான் ருஷ்தி என்று சொல்லக்கூடியவர் தஸ்லீமா நஸ்ரீன் போன்றவர்கள் இஸ்லாத்தை அவர்களுடைய கிதாபுகள் அவர்களுடைய காரணமாக அமைந்திருக்கிறார் மக்கள் இஸ்லாமத்தை படிக்க விட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பின் பெரியார்களே நிலைமைகளை கண்டு நாங்கள் ஒரு போதும் நிலைமைகளை நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம் சவால்களை நாங்கள் சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்வோம் பேயக்கூடிய அடைமலையும் மின்னக்கூடிய இந்த இடி இந்த சத்தையும் நாங்கள் எப்படி ஆக்கிக்கொள்வோம் என்றிருந்தால் விவசாயம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அந்த விவசாயி ஆக்கிக் போன்றே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மின்னி மின்னியெல்லாம் வெட்டி முடிந்ததுக்கு பிறகு இடிமுழக்கம் முடிந்ததற்கு பிறகு மலை ஓய்ந்ததுக்கு பிறகு நாங்கள் வயலுக்கு போனால் அங்க தண்ணி இருக்க மாட்டாது போய்விடும் பொழுதுதான் அணை கட்ட வேண்டும் வயலுக்கு வரம்பு போட வேண்டும் வயலை கொத்த வேண்டும் இவைகள் அனைத்தையும் செய்ததற்கு பிறகுதான் நாங்கள் விதைக்க வேண்டும் இதே போன்ற நிலைமையாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த இலங்கை திருநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக இஸ்லாத்தை பற்றி மாற்றும் மதத்தவளுக்கு சொல்லுவதற்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு போதும் இல்லாத அளவுக்கு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இஸ்லாமத்தை என்னுடைய நிலைப்பாட்டை அன்புக்குரிய சகோதரே பல சந்தர்ப்பங்களில் நான் இதை வலியுறுத்தியிருக்கிறேன் நம்மை போன்றவர்கள் எங்களிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் குறிப்பாக உளமாக்கல் குறிப்பாக மதரசாக்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிங்கள மொழியை தன்னுடைய இரண்டாவது மொழியாக கற்று இலி சிங்கள மொழியில் நாங்கள் இஸ்லாத்தை மக்களுக்குச் சொல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் செய்த தவறுகளை பற்றி பேசி எந்த எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது நடந்து முடிந்தது நடந்து முடிந்து விட்டது இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது நாங்கள் அந்த தவறை எப்படி திருப்பிக் முடியும் நாங்கள் எப்படி அந்த மொழியை வளர்க்க முடியும் அந்த மொழியில் எங்களுடைய திறமையை நாங்கள் எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும் அந்த மொழியை பயன்படுத்தி இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக ஒரு சூழலாக இந்த சவாலை ஒரு சந்தர்ப்பமாக எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லையும்து எப்பொழுது முஸ்லீம்கள் ஆரோக்கியமாக ஐக்கியமாக அதாவது செல்வ செழிப்புடன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த காலகட்டங்களில் இஸ்லாம் வளர்ந்தது கிடையாது இஸ்லாம் வீழ்ச்சியின் பக்கமாக போயிருக்கிறது அது அப்பாசியாக்களுடைய காலத்தை எடுத்து பார்க்கலாம் உமையாக்களுடைய காலத்தை எடுத்து பார்க்கலாம் அது இஸ்பெயினுடைய வல்லரசை எடுத்து பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பின் பெரியார்களே சரித்திரத்தை படித்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே இஸ்லாம் முஸ்லீம்கள் எப்பொழுது ஆரோக்கியமாக பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கார்களோ அந்த காலத்தில் இஸ்லாம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டு போயிருக்கிறது ஆனால் எந்த யுகத்தில் எந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஒரு வகையான டென்ஷன் ஒரு வகையான பதட்டம் ஒரு வகையான திண்டாட்டம் இதுக்கு பிறகு ஒன்றுமில்ல அல்லாஹ் ஒருவன்தான் இருக்கிறான் என்று சொல்லி எப்பொழுது அல்லாவின் பக்கமாக தன்னுடைய கவனத்தையும் தன்னுடைய சக்தியையும் அனைத்தும் அல்லாஹ் நாடியது தான் இதுக்குப் பிறகு நடக்கும் என்று சொல்லி ஒரு டென்ஷனுக்கு எப்ப வருவாங்களோ அந்த காலத்தில் இஸ்லாம் வேகமாக பறந்திருப்பதை சரித்திர ரீதியாக பார்க்க முடியும் இதே ஹஜரத் ரசூல் காலம் தொட்டு மட்டுமல்ல இது தான் சகோதரர்களே நிலைமைகளை கண்டிருப்போதும் நாங்கள் அஞ்ச நாங்கள் பயப்பட மாட்டோம் பக்கமாக எப்பொழுதுமே முகத்தை திருப்போம் இதாத் ரசூல் என்று சொல்லக்கூடியது ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்ல இதா அத்துலா என்று சொல்லுவதுல்ல வாழ்க்கூராக எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அல்லாஹுக்கும் வழிப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் முதலாவது நிபந்தனை அல்லாஹுக்கு வழிபடுவது இரண்டாவது நிபந்தனை அல்லாஹுடைய மூணாவதாக அல்லா சொல்லுகிறான் அல்லாஹுவை வாழ்கிறார்கள் நடந்து முடிந்த காலத்தை நினைத்து நினைத்து அல்லாஹுவை அஞ்சுகிறார்கள் ரஷீயத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உலமாக்களாக இருப்பார்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்களாக இருப்பார்கள் உலமாக்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதல்ல அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்களாக இருப்பார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இவனு இஸ்லாம் இவனும்துல்லாஹி அலி இதற்கு விளக்கம் செல்லும் பொழுது ரெண்டு குரானுடைய ஆயத்துக்களை அவர்கள் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் நடந்து முடிந்த காலம் எப்படி ஆகிவிட்டது என்ன தவறுகளை செய்திருக்கிறோம் அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் எப்படி மாசுபடுத்தியிருக்கிறோம் எங்களுடைய கடமைகளை சரியாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோமா அல்லாவுக்கு முன்னால் போய் நாங்கள் நடந்து முடிந்ததெல்லாம் ரெக்கார்டாக இருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குரானின் மிக தெளிவாக சொல்லுகிறான் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரெண்டு வழக்குகள் உங்களுடைய பேச்சை பதிவு செய்கிறார்கள் நல்லதும்பதும் அன்பு சிக்கும் நீங்கள் தவறு செய்தால் கெடுதல் விளைவும் தனதை சந்திக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஹஷியத்துல்லா அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹுவை பயப்படுவது அல்லாஹுக்கு முன்னால் போய் எப்படி நாங்கள் நிற்கப் போகிறோம் அல்லாவுக்கு முன்னால் போய் நாங்கள் எப்படி எங்களை சமர்ப்பிக்க எங்களுடைய கால்சை நாங்கள் அல்லாவுக்கு முன்னால் சமர்பிக்க போகிறோம் நீங்கள் எங்களின் பக்கமாக திரும்பி வருவீர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய சேலேட்டையும் அவனுடைய கருத்தில் மாலையாக போட்டு விடுவான் மாலையாக போட்டு விடுவான் கிதாபக் உன்னுடைய கணக்கு புத்தகத்தை நீயே வாசித்து நீயே வாசித்து சொல்லிக் கொண்டே போகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஹசியுல்லா அல்லாஹுவை அஞ்சு கொண்டிருப்பது என்ன நடக்குமோ தெரியாது என்னுடைய முடிவு எப்படி இருக்குமோ தெரியாது நான் ஒரு சுவர்க்கவாதியா நான் ஒரு நரகவாதியா அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய எதிர்காலம் என்று சொல்லி நாங்கள் சிந்திப்பது எங்களுடைய வர்த்தகத்தையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய எங்களுடைய டிகிரி புரோகிரத்தையும் தான் நாங்கள் எதிர்காலமாக சிந்திக்கிறோம் உண்மையாகவே எங்களுடைய எதிர்காலம் சுவர்க்கமாக இருக்க வேண்டும் சுவர்க்கு போவது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதுதான் எங்களுடைய தாக்கத்தாக இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே இதைப்பற்றி அல்லா சுஹானின் பல ஆயத்துக்கள் எங்களுக்கு சொல்லிக்காட்டுகிறார்கள் பல ஆயத்துகளில் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அல்லாவுக்கு எனவே அன்புக்குரிய சகோதரனை அல்லாஹுவை அஞ்சுவது அல்லஹாவை பயப்படுவது அதை சொல்லிவிட்டு நாலாவது சொல்லுகிறான் வயத்த அவனுக்கு தக்குவாவும் செய்து வாழ்கிறார்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் கடந்த காலத்தை பற்றிய அச்சம் இருக்கிறது வரக்கூடிய காலத்தில் முத்தக்கீங்களாக தக்குவாவுடைய மக்களாக அல்லாஹ் சொன்னதை மாத்திரம் செய்து கொண்டு அல்லாஹ் வானமண்டதை விட்டு தன்னை விளக்கி நடந்து கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சு நடப்போமே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு யாருக்கு இருக்குமோ இந்த நாலு சிஃபாத்தும் நாலு கொல்ட்டியும் யாரிடத்தில் இருக்குமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் இங்கே மிக ஆணித்தரமாக சொல்லிக் தக்குவா என்று சொல்லும் பொழுது குரான் மிக தெளிவாக தக்குவாவை பற்றி பேசியிருக்கிறது நிலைப்பாடு எப்படி இருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அந்தஸ்துகள் எப்படிப்பட்டது சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹாக்கி வைப்பனாக தக்குவாவுக்கு கிடைக்கக்கூடிய பிளசிங்ஸ் அதாவது வெகுமதிகள் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லா சொல்லுகிறான் ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு குற்ற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் அல்லாஹுவை அஞ்சி வாழுகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய நாட்ட பிரகாரம் தான் இவைகள் அனைத்தும் நடக்கிறது அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்க என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது அஞ்சி நடக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதை மட்டும் செய்கிறார்கள் பாவத்துக்கு முன்னால் தக்குவா என்பது திரையாக விழுந்து விடுகிறது தக்குவா அல்லாஹுக்கு முடியும் அல்லாஹ் எதை வானம் என்று சொன்னானோ அதை நான் செய்ய மாட்டேன் சொல்லுகிறான் நாங்கள் திறந்து விடுவோம் எதை திறந்து விடுவோம் தெரியுமா கதவுகளை திறந்து விடுவோம் என்று சொல்லவில்லை கதவுகளை திறந்து விடுவோம் என்று சொல்ல அல்லா சொல்லுகிறான் பரக்கத்துடைய கதவுகளை திறந்து விடுவோம் பரக்கத்தை திறந்து விடுவோம் சுபகானல்லா அன்புக்குரிய சகோதரனே பரக்கத்துடைய கதவு திறக்கப்படும் பரக்கத்தை அல்லாஹ் திறந்து விடுவான் அபிவிருத்தியை அல்லா திறந்து விடுவான் சுபகானந்தா அதை யாராலும் விளங்கப்படுத்த முடியாது பரக்கத்து என்றால் என்ன பறக்கத்தை எப்படி திறக்கப்படும் இதே இதே குரான் அதே குரான் இன்னொரு கருத்தை சொல்லுகிறது எப்பொழுது நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிறீர்களோ அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்க ஆரம்பிப்பீர்களோ அல்லாவுடைய கட்டளைகளை முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு தான் தோண்டித்தனமாக நடக்க ஆரம்பிப்பீர்களோ அல்லாஹ் சொல்லுகிறான் அப்பொழுதும் நாங்கள் இந்த உலகத்துடைய கதவுகளை உங்களுக்கு திறந்து தருவோம் சுகாரம்லாம் குரான் ஆச்சரியமானது குரான் சொல்லுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கு மறக்கத்துடைய கதவை துறப்போம் பாவிகளுக்கு உலகத்துடைய கதவை துறப்போம் இதுதான் வித்தியாசம் நாங்கள் எதை அவர்களுக்கு சொன்னோமோ அவைகளை அவர்கள் புறக்கணித்து மறந்து தாண்டொண்டித்தனமாக நடக்க ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் அனைத்து வஸ்துக்களுடைய கதவைகளையும் நாங்கள் திறந்து கொடுப்போம் நாங்கள் சொல்லுவோம் இவர் மண்ண தொட்டாலும் தங்கமாக மாறிவிடும் இவர் பைப்பற்ற வந்தாலும் அதுல பெட்ரோல் தான் கொட்டது அவர் எதை செய்தாலும் அதுல வருமானம் தான் கிடைக்குது அவர்களை சோதிப்போம் அவர்கள் அவசியம் இல்லை கதவுகளை மாற்று மதத்தை சார்ந்த ச வியப்பாக பார்க்கிறார்கள் பார்க்கிறார்கள் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் சம்பாதிப்பவர்கள் மிக குறைவு குடும்பத்தில் பெண்கள் முஸ்லீம் சமூகத்தில் உழைப்பது மிக குறைவு ஏன் ஒரு பெண் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை கட்டாயப்பாடு அவளுக்கு இல்லை சம்பாதிக்க கூடாது என்பதல்ல ஒரு பெண்ணுக்கு சம்பாதிக்கலாம் உழைக்கலாம் ஆனால் வரையறைகள் இருக்கிறது அந்த வரையறைக்கு உள்ளே இருந்து கொண்டு ஒரு பெண் தொழில் செய்வது பெண்ணுக்கு பெண்ணுக்கு தொழில் செய்வதை இஸ்லாம் ஆகுமாக்கி இருக்கிறது ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பெண்ணிற்கு ஒரு முறை இருக்கிறது இப்படித்தான் இதுதான் வரையறை கடமை பெண்களுக்கும் கடமை கடமையானது போல பெண்களுக்கும் ஆனால் பெண்களுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகளை அல்லா வைத்திருக்கிறான் ஒரு ஆண் துணை தேவைப்படும் மகரம் என்று சொல்லக்கூடிய தேவைடுவார் என்று சொல்லாம் அறிந்து தொழில் செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் அல்லாவுடைய அல்லாஹுடைய கட்டளைகள் எப்படி இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பெண்ணை பொருத்தவரையில் இஸ்லாம் எப்படி பார்த்திருக்கிறது சொன்னால் அந்த பெண்ணை எப்பொழுதுமே ஒரு விருந்தாளியாகத்தான் பார்த்திருக்கிறது அவள் வீட்டுக்கு வந்த ஒரு அருமையை போன்றவள் அவள் வீட்டுக்கு வந்த ஒரு ஒரு கெஸ்ட் ஒரு விருந்தாளியை போன்றவள் அவரோட அகதி அல்ல அவள் உழைக்க வேண்டும் என்ற கட்டாயப்பாடு இல்ல திருமணம் முடிக்கும் வரைக்கும் அவளுடைய பொறுப்பு பெண்ணை பார்ப்பது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் அந்த பெடைய அந்த சகோதரியனுடைய தந்தையினுடைய பொறுப்பு அந்த தந்தை இந்த பெண்ணை பார்க்க வேண்டும் இந்த குழந்தைக்கு செலவழிக்க வேண்டும் இந்த குழந்தையினுடைய மெடிசின் இந்த குழந்தையினுடைய ஃபூட் இந்த குழந்தையினுடைய உடுப்பு இந்த குழந்தையினுடைய கல்வி என்னென்ன செலவிருக்கிறதோ அத்துணை செலவும் யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் அரசாங்கத்துடைய பொறுப்பு அல்ல அது பெற்றோருடைய பொறுப்பு பெற்றோர் இல்ல குழந்தை பெற்றோர் பிறக்கும் பொழுதே குழந்தை குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே மாப்பம் அவுத்தன்று சொன்னால் சகோதரர்களுக்கு பொறுப்பாகிவிடும் சகோதரர்கள் பொறுப்பாக நிற்க வேண்டும் ஒன்றோ சகோதரர் பொறுப்பாக இருப்பார் நிற்காக முடித்து பிறகு கணவனுடைய பொறுப்பின் பின் வந்து விடுவார் கணவனுடைய பாட்டுக்கு பிறகு கணவன் மௌத்தாகிவிட்டார் அல்லது கணவனுடைய இரண்டு பேருக்கு விவாகரத்தேற்பட்டு விட்டது அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அந்த பொறுப்பு சகோதரர்களுக்கு பெற்றோருக்கு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு அந்த பொறுப்பு பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் எப்பொழுதுமே நாலு ஆண்களுடைய பராமரிப்பின் கீழ் வாழக்கூடியவள் நாலு ஆண்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டி உழைக்க வேண்டும் அந்த பெண்ணை வாழ வைக்க வேண்டும் இது இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு அழகான சிவத்தி அழகாக பண்பு ஒன்று தந்தை அப்படி இல்லை என்றால் சகோதரர்கள் மூணாவது கணவன் நாலாவது குழந்தைகள் துரும்பத்தில் இருந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வதை அவர்கள் மீது கடமையாக இப்படிப்பட்ட பார்க்கிறார்களா என்பதை நீங்கள் பார்த்துக் ஒன்று சொல்லுகிறேன் இஸ்லாத்தை முஸ்லீம்களை வைத்து இஸ்லாத்தை பார்க்க வேண்டாம் இஸ்லாத்தை வைத்து முஸ்லீம்களை பார்க்கவும் வேண்டாம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒரு அழகான கன்செப்ட் இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது ால் அன்புக்குரிய சகோதரர்களே முஸ்லீம்களை பார்த்து மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இஸ்லாத்தை புரிந்து முடியாத நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே குரான் என்ன சொல்லுதோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர வேண்டும் அன்னை ஆயுஷியல்லாத்தால் அன்னாவிடத்தில் சில சகாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் சுபானமாக ஹசரத் ரசூல் பிறகு மௌத்துக்கு பிறகு சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க எங்களுக்கு ஹசரத் ரசூல் அனைவசல் வாழ்க்கை வரலாறை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷாஹு தாலானஹா என்ன சொன்னார் என்ன சொன்னா சுனா எங்கள்ட்டிப்போம் அல்லது கிதாபுகளை தூக்கி கொடுத்து விடுவோம் பல வகையான கிதாபுகள் இருக்கிறது புத்தகங்கள் இருக்கிறது அவைகளை கொடுத்து விடுவோம் ஆனால் அதற்கு ஆயுசியம் நேர் மாற்றமாக அந்த மக்களை பார்த்த ஒரு கேள்வி கேட்டார்கள் அம கரா குரான் நீங்கள் குரானை ஓதிப்பாக்கவில்லையா நீங்கள் குரானை படித்து பார்க்கவில்லையா தக்கான அவருடைய குணம் குரானாகத்தான் இருந்தது அவருடைய குரானில் இருப்பது அவருடைய முன்வைத்தார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு உழைக்கலாம் உழைப்பதில் குற்றம் அதற்கு சில வரையறைகள் இருக்கிறது அந்த வரையறைக்கு இருந்து கொண்டு ஒரு பெண்ணுக்கு தொழில் செய்வது அவருக்கு தடை இல்லை ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே அவள் உழைக்க வேண்டும் என்ற கட்டாயப்பாடு இல்லை இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் என்றிருந்தால் சகோதரன் செலவழிக்கவில்லை சகோதரனை கொண்டு போய் கோர்ட்டில் கூட அமர்த்தலாம் நீதிமன்றத்துக்கு கூட எடுத்துக் கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய தனக்கு செலவழிக்கப்பட வேண்டிய தொகை பணம் செலவழிக்கப்படவில்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு கூட தொடரலாம் என்பது இஸ்லாமிய சட்டம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறது பெண்களுக்கு கொடுத்த இடத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் எப்பொழுதுமே கேட்பார்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளும் கூட பெருக்கும் சொல்ல மார்கம் சொல்லி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே இஸ்லாமிக தெளிவாக சொல்லுகிறது எங்களுக்கு பெண்கள் எங்களை பொறுத்தவரையில் மாற்று வாழ்க்கையைச் சார்ந்த எங்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுடைய குடும்பங்களில் குழந்தைகளும் கூட பெண்கள் உழைக்க போதும் குறைவாக மிக குறைவாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய செலவை பார்த்தால் செலவும் அதிகமாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய குடும்பங்களை பொறுத்தவரையில் குடும்பங்களும் சின்ன குடும்பம் குடும்பத்தில் மூணு நாலு பேர் உழைக்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கை செலவுகளை பார்த்தால் அது ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தும் கூட கையில எதுவுமே மீறில்லை எங்களுடைய வாழ்க்கை ஒரு வகையான நெருக்கடிக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று இதற்கு உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களும் நாங்களுக்கு அல்லாகுவை வஞ்சி அல்லாகுவை தக்குவா செய்து வாழக்கூடிய மக்களுக்கு பரக்கத்துடைய கதவுகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் பரக்கத்துடைய கதவு அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே பரக்கத் என்பதே சுமகு துளாத யாரோ ரோட்ல போற ஒருவர் வந்து வீட்டுக்குள்ள யாசி நோதித்து பேசா வரக்கத்து வந்துடும் நினைக்க வேண்டாம் சில மக்கள் அப்படியும் நினைக்கிறாங்க வரக்கத்து சொன்னா வீட்டுல என்ன செய்ய வேண்டும் வீட்டுல ஒரே சண்டை பிரச்சினை வரக்கத்தில் அதுக்கு நாலு போத்தலை நாலு மூலில தொங்கப்படுவோம் இதை கொண்டு வீட்டுக்கு வரக்கத்து வராது இது ஏதோ சில அடையாளங்கள் கேட்டா சொல்றாங்க இது பறக்கத்துக்காக வச்சுக்கொண்டிருக்கிறோம் இது வீடுகள்ல மட்டுமல்ல சில சந்தர்ப்பங்கள் ஆச்சரியமாக இருக்கும் சில முஸ்லீம்களுடைய சில முஸ்மீன்களுடைய பேர்ல கூட இருக்கும் சில இஸ்மஸ் மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்ன வரக்கத்துக்காக வேண்டி அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே இஸ்லாத்தின் பக்கமாக திரும்பி வாருங்கள் துழிய இஸ்லாத்தின் பக்கமாக வாருங்கள் சுமகு தொலாதவனுக்கு வாழ்க்கையில் என்ன வரக்கத்து இருக்கிறது சுமகூடிய தொழுகைக்கு பிறகு தூங்கக்கூடியவர்களுக்கு என்ன வரக்கத்து இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே வரக்கத்து என்று சொல்லக்கூடியது அபிவிருத்தி என்று சொல்லக்கூடியது தக்குவாவுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஒன்று தக்குவாவுக்கு பின்னால் அல்லாஹ் அதனை மறைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் بَمَا يَلوَ ان اَخْلَل القُرَآءَ ءَامَنُوا وَاتَّقُوا لَفَتَحْنَا عَلَيْهِمْ نَائِلَ أَبْرِكَتِ تَرَنْدُ قُدْتُ بِدُوُمْ بَرَكَتُدِيَ كَدَரை تَرَنْدُ قُدْتُ بِدُوُمْ سُبْحَانَ اللّٰهِ حَدِيثِ قُرْآنِ لَمْ إرَاهَلَ مَا ஸَرَتْرَڠَلَيْ සම්භවಂಗൾ അല്ലാഹ് ചൊല്ലിക്കൊണ്ടിറക്കുരാം ളംളം ഒരു ബറക്കത്താന കനം ളംളം ഉർ ബറക്കത്താന കനം ഒരു നാളെ എത്ര ലീക്കര തന്നി ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குடிக்கிறாங்க நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த பாலை வனத்தில் அதாவது பாலைவனத்தில் ஊற்றெடுக்கக்கூடிய அந்த ஜம்சம்ல இருவரை காலமும் எப்பொழுதுமே இதற்கு பிறகு அது தண்ணி வர்த்தமாட்டாது அந்த தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது எந்த பெரிய பம்ப் போட்டு எந்த பெரிய மோஸ்டரை போட்டு நீங்க அன்புக்குரிய சகோதரனே வரக்கத்தை பற்றி மிச்சம் பேச ஏழும் ஆனால் அதை விளங்கிக் கொள்வது கஷ்டம் ஏன் காரணம் என்று சொன்னால் சில வளமாக்கள் இப்படி விளக்கம் சொல்லுறார்கள் பரக்கத் என்று சொன்னால் என்ன தெரியுமா தக்குவாவுடைய நிழல் தான் பரக்கத் ஒரு மனிதனுடைய ஷெடோ நிழல் இருக்கிறதே ஒரு மனிதனுக்கு நிழல் இருக்கிறது நிலல் நிச்சயமாக இருக்கும் வெயில் இந்த பக்கமாக வலது பக்கமாக வீசினால் அவருடைய நிழல் இடது பக்கமாக இருக்கும் இதுதான் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று எப்பொழுதுமே நிழல் நிழல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நிழல் இருப்பதற்கு அந்த பொருள் அங்கே இருக்க வேண்டும் அந்த ஜட பொருள் அங்கே இருந்தால் அந்த ஜட நிழல் அங்கே இருக்கும் இதே போலத்தான் உளமாக்க சொல்லுகிறார்கள் பரக்கத் என்று சொல்லக்கூடியது தீனுடைய ஒரு நிழல் தீன் இருக்குமோ அந்த குடும்பத்தில் அந்த தனி வாழ்வில் அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையில் திடீர் இருக்குமோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பறக்கத்துவ இருக்கும் என்னுடைய நிழல் கண்டியில தான் இருக்கும் நான் கொழும்பிலிருந்தால் என்னுடைய நிழல் கொழும்பில தான் இருக்கும் இதே போல் வளமாக்க சொல்லுகிறார்கள் தீன் என்று சொல்லக்கூடியது யாருடைய வீட்டுக்குள்ள யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருடைய வியாபார வர்த்தக நடிகை வர்த்தகத்துக்குள்ள அல்லாஹுடைய ரசூருடைய கட்டளைகள் தக்குவா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குமோ அங்கத்தான் அந்த நிழல் இருக்கும் அது தான் பறக்கத்தை சொல்லக்கூடிய விளக்கத்தையும் சில விளமாக்கல் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதை சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் உல இக்கூமுள் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இவர்கள் தான் ஜெயசீலர்கள் இவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லா மிக அழகாக எங்களுக்கு சொல்லி முடித்து விட்டார்கள் ஒரு ஆச்சரிய ஒரு சம்பவத்தை ஒருமுறை மஸ்தி தொழுமையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் நுழைந்தார் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்னார் போல் அவர் சத்தமிட்டு சொல்லுகிறார் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹி. ஆனல்லாஹு பை ரசூலுல்லாஹி ரப்பஹும் ஹதிரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ரசூலுஹு மேத்ர்குல் ஹிரேன் என்று சொன்ன సందర్భத்தில் உமர் ரழியல்லாஹு தாலானூ திரிந்த சொல்லி அவளை பார்த்து கேட்டார்கள் 마ஷாஅல்லஹ் எதற்காக வேண்டி ஏன் இவ்ளோ அவசரமாக அந்த நேரத்தில் அவர் சொன்னார் قال <سؤال> اسலம்ตุ لله அவர் சொன்னார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டேன் வேற என்ன எனக்கு பின் நோக்கம்um இல்லை ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்பொழுது உமர் ரழியல்லாஹு தாலானூ இதே போன்று இறக்கி வைக்கப்பட்ட இன்னும் பல நூற்களை சொல்லிருக்கிறேன் நான் ஒரு ஆயத்தை படித்தேன் ஆயத்தை ஓதினேன் ஆயத்தை இன்று நான் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது வாசித்து கிடைத்தது முந்தின வேதங்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அந்த குரானுடைய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுருக்கியிருக்கிறான் அல்லா சேர்த்திருக்கிறான் அதை படித்ததும் எனக்கு நிச்சயமாக புலன் பட்டு விட்டதை நான் அறிந்து கொண்டேன் இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த ஒரு வேதம் என்பதை புரிந்து அதன் காரணமாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் ரவி அல்லாஹன் கேட்டார்கள் மஹாதியில் ஆயா அந்த ஆயத்தை என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த அந்த மனிதர் அந்த யூத சகோதரர் சொன்னார்கள் அல்லா யார் அல்லாஹுக்கு வழிபடுவார்களோடைய விஷயங்களில் வழிபடுறாங்க விடயங்களில் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு காலம் கழிந்து விட்டதோ அதை நினைத்து நினைத்து அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு நாட்கள் எங்கிருக்கிறத நாட்களில் அல்லாஹுவை முற்றாக வழிபட்டு அல்லாஹுக்கு பயந்து தக்குவா செய்து அவன் வாழ்ந்து கொண்டானோ பவுலா என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இதுதான் எல்லா வேதங்களிலும் செய்திகளுடைய சாராம்சம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சொன்ன சந்தர்ப்பத்தில் விக்கத்துக்கு சொ ஆகிவிட்டாரோ அவர் தான் வெற்றியாளர் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர்வதி அல்லாஹு அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹுடைய நபி மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் கொஞ்சமாக பேசி மீண்டு அறுத்தமுடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு முஹிசாவை எனக்கு தந்திருக்கிறான் அந்த முகஜிசா அல்லாஹ் நம்பிக்கை கொடுத்திருந்தால் அல்லாஹுடத்தில் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை உமர் ரவி அல்லாஹுடன் வெளிப்படுத்தினார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சுபான விளக்கங்களையும் இப்படிப்பட்ட உண்மைகளை விளங்கக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்து நம் அனைவர்களையும் அந்த ஜெயம் பெற்ற வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பானு